நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் பிப்ரவரி இரண்டு இரண்டாயிரத்தி இருபது பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சில்வர் லைன் திட்டம் ரயில்வே துறையோடு தொடர்புடையது இரண்டு உலகில் அறிவியல் சார்ந்த கட்டுரைகளை வெளியிடுவதில் சீனா முதலிடத்தில் உள்ளது மூன்று நடமாடும் மருந்தகத்தின் மூலம் தடுப்பூசி வழங்குதல் சேவை பூனே நகரத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இனி இன்றைய நன்றினை பொது கேள்விகள் ஒன்று எந்த இரு நகரங்களுக்கிடையே கடல்வழி பாதை மூலமாக காய்கறிகள் சோதனை முறையில் அனுப்பப்பட்டன இரண்டு இரண்டாயிரத்தி ஆண்டிற்கான இந்திய இணையவழி குற்றத்தடுப்பு காவல்துறை அதிகாரி விருதை பெற்றுள்ளவர் யார் மூன்று இந்தியாவில் ட்விஸ்ட் நடவடிக்கை எந்த அமைப்பால் செயல்படுத்தப்படுகின்றது மீண்டும் சந்திப்போம் நன்றி